ிஜாத்தய தோத்திரவேத்தை கணமுய கிருஷ்ணா கீதாஹே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் ஜானத்த உபதேசிக்கிறேன் சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொல்லி இந்த ஞானத்தை பெறத்துக்கான தகுதியையும் சொல்லியிருக்கார் முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் இப்ப மூணாவது ஸ்லோகம் படிக்க போறோம் மம யோ நிர்மஹ்பிரஸ்மின் கர்ப்பம் ததாம் சம்பவ சர்வூதா நாம் தத்தோபவதி பாரத இந்த கஷேத்திரேத்திரஜம்யோகத்துக்கு இந்த கல்பனைக்கு அதாவது சம்யோகம்னா இங்கே அத்தியாசம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு க்த்திரம் க்ஷேத்ரங்கிற பிரிவை காட்டி அத்வைத்தமான பிரம்மத்தை துவைத்த பிரபஞ்சமாக காட்சி எது காரணம் அப்படிங்கிறத இங்கே பகவான் உபதேசம் பண்ணுறார் மமயோனிகி மகத் பிரம்ம இந்த இடத்துல மமயோனிகினா என்னுடைய காரணம் என்னுடைய என்னை சார்ந்திருக்கக்கூடிய முக்குணமயமான மாயா திரிகுணாத்மிகையான மாயை என்னை சார்ந்திருக்கின்ற மாயை இந்த ஜகத்துக்கு காரணம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை மகத் பிரம்ம இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் தாங்குறதுனால எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மகத் பிரம்ம இந்த இடத்துல பிரம்ம்கிற சப்தத்துக்கு மாயின்னு அர்த்தம் பெரிய மாதான் என்னுடைய இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிறது அத்வைதமான பிரம்மஸ்வரூபமாகி என்னை பலவாறாக காற்றத்துக்கு இந்த மாயைதான் காரணம் மகத்பிரம்ம மமயோனிகி அப்படி படிக்கணும் இந்த மாபெரும் மாயை என்னுடைய இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிறது தஸ்மின் கர்பம் தாம்யகம் அதனிடத்தில் நான் கர்ப்பத்தை வைக்கிறேன் கொடுக்கிறேன் என்னுடைய பொருள் என்னன்னா மாயாசக்தி தூய உணர்வாகிய பரம்பொருளிடமிருந்து அதனுடைய ஆற்றலை இரவல் வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அத பகவான் இங்கே என்ன சொல்றார் நான் கர்ப்பத்தை கொடுக்கிறேன் உண்மையில் மாயை இறைவனுடைய ஆற்றலை அந்த உணர்வை இரவல் வாங்கிக் கொள்ளுகிறது மாயாசக்தி இனர்டு ஜடம் மேட்டர் தானே ஆக கான்சியஸ்னஸ் தன்மைய மேட்டர் இரவல் வாங்கிக்கிறது உடம்புல உணர்வு இருக்கிற மாதிரி மாயையில உணர்வு இரவல் வாங்கிக் அப்படி இரவல் வாங்கிக் உண்மையிலேயே அறிவற்ற உணர்வற்ற மாயையானது பரம்பொருளோடு சேர்ந்து மெய்ப்பொருளோடு சேர்ந்து அதனுடைய உணர்வு தன்மையை இரவல் வாங்கி கொண்டு உணர்வுடையதாக உணர்ச்சிகள் உடையதாக படைக்கக்கூடிய தன்மை உடையதாக மாறுகிறது பிறகு என்ன நடக்கிறதுன்னா தத்தஹா ஹே பாரதாங்கிறார் ஹே அர்ஜுனா பரதவம்சத்தில் வந்தவனே தத்தகா பிறகு நான் இருக்கேன் மாயாசக்தி இருக்கு இந்த மாயாசக்திக்கு நான் வந்து அருள் புரிகிறேன் என்னுடைய அருளால தான் அந்த மாயாசக்தி உணர்வுடையதாக அறிவுடையதாக ஆகிறது அதற்கு பிறகு அது படைக்கக்கூடிய தன்மை உடையதாக மாறுகிறது தத்தா பிறகு சர்வபூதானாம் சம்பவா பவதி பிறகு பல்வேறு வேற்றுமை படைப்புகளெல்லாம் அதிலிருந்து உண்டாகின்றன அக தூய உணர்வாகிய இறைவன் மாயைங்கிற சக்தி அதில் ஏற்படக்கூடிய நிழல் உணர்வு அப்படிதான் சொல்லுவோம் நிழல் உணர்வு இன்னொரு பாஷையில் சொன்ன இறைவனுடைய அருள் இறைவன் மாயை மாயையில் இறைவனுடைய அருள் ஏற்படுவது அந்த அருளால் மாயா சக்தி பல்வேறு வேற்றுமை படைப்புகளையெல்லாம் மாபெரும் படைப்பை தோற்றுவிக்கிறது அக பியூர் கான்சியஸ்னஸ் அந்த மேட்டருக்கு மேட்டருக்குயாசம் வந்தவுடனே மாயாசக்தி படைப்பை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயா ஆற்றல் மூலம் மாபெரும் படைப்பை உணர்வை சார்ந்து உணர்வின் நிழலை பெற்று உலக படைப்புகளை மாயை செய்து கொண்டிருக்கிறது என்பது இங்க கருத்து அதை மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்தில் இதையே வேற கோணத்தில் சொல்ல போறார் நாளைக்கு படிக்கலாம் சம்பவ சர்வூதா நாம் தத்தோபவதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்